ஏழாம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்க கேட்போம் ஏழாம் அதிகாரம் கடைசி வசனம் பின்பு ரெபேக்கால் ஈசாக்கை நோக்கி ஏத்தின் குமார்த்திகள் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாயிருக்கிறது இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமார்த்திகளில் யாக்கவொரு பெண்ணை கொள்வானால் என் உயிர் இருந்து ஆவதென்னாள் ரெபைக்கால் ஈசாக்கை நோக்கி ஏத்தின் குமாரத்திகளின் மொத்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாக இருக்கிறது இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமாரத்திகளில் என் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானால் என் உயிர் இருந்து எதற்கு என்ற ஒரு ஈசாக்கு எதிராக ஒரு கருத்தை இங்கு ரெபைக்கால் இங்கு வெளிப்படுத்தினதாக ரெபைக்காளின் வாழ்க்கையின் சரித்திரத்தில் இந்த கடைசி பகுதிகளை இங்கு நாம் வாசிக்க கேட்டோம் இந்த நாளிலும் நாம் கூடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை தேவன் நமக்கு ஏற்படுத்தி தாந்தார் இதை யாரும் நினைக்கல ஆனால் இந்த நாள் இந்த சனி ஞாயிறு என்ற நாள் இந்த பதிமூன்று பதினாலு என்ற நாளின் இந்த தாய்மார்களுடைய அந்த கூடி வருகையின் ரெண்டாவது வாரத்தின் சூழ்நிலை இறைஞ்சதுனால இந்த நாளிலே நாம் அனைவரும் கூடி வந்திருக்கிறோம் தேவனுக்கு மைமுண்டாவதாக இந்த நாளிலே இந்த ரவைக்காளுடைய வாழ்க்கையின் சரித்திரம் அதை முழுவதுமாக ரத்தின சுருக்கமாக அந்த சரித்திரத்தின் ஆரம்பம் முதல் ரெபைக்காலின் சரித்திரம் முடிவு வரைக்கும் ரத்தின சுருக்கமாக மிக சுருக்கமாக இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறோம் இந்த வார்த்தையை ஈசாக்கிடத்திலே ரெபைக்கால் காட்டமாக பேசக்கூடிய சூழ்நிலை என்ன என்றால் அதற்கு முன்பாக நாற்பத்தி ஓரா வசனத்தில் தொடர்ச்சியான வசனங்கள் தான் காரணம் என்பதாக நாம் அறியலாம் ரெபைக்காளின் வாழ்க்கை என்பது நாம் இந்த ஆண்டு முழுவதும் தாய்மார்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் ஆசீர்வாதமாக நாம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாதிரியின் வாழ்க்கை ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணை என்றால் ஏவாள் என்பது நமக்கு தெரியும் அதை தேவன் ஏற்ற துணையாகவே ஏற்படுத்தி கொடுத்தார் ஆனால் இந்த ஏற்ற துணையை ஆதாமுக்கு ஏற்றபடி இல்லை என்ற குற்றச்சாட்டை தான் ஆதாம் தேவனுக்கு எதிராக கொண்டு வந்தான் நீர் எனக்கு ஏற்படி ஏற்றத்துணை என்று சொன்னீரே என்று தேவன் பெரியலே குற்றம் சாட்டை ஆதாம் கொண்டு வந்த இடத்துல உண்மையாகவே ஆதாமுக்கு ஏற்ற துணை ஏவாள் ஏற்படுத்தி கொடுத்த உண்மை அந்த ஏற்றத்துணையாக ஏவாள் செயல்படாத இடத்திலே தான் அந்த குற்றச்சாட்டை ஆதாம் கொண்டு வருகிறான் அதுக்கு அடுத்தபடியாக வேத சரித்திரத்திலே ஒரு ஏற்ற துணை என்பது ஈசாக்கு ஏற்ற துணை ரெபேக்கால் என்பது வேத சரித்திர அதுதான் அதுதான் ஏவாள் என்ற ஏற்ற துணைக்கு பின்பு வேதாகம சரித்திரத்திலே ஈசாக்கு ரெபேக்கால் என்ற தம்பதிகள் தான் வேத சரித்திரத்திலே ஏற்ற துணை என்ற இடத்திலே ஈசாக்கு ரெபேக்கால் என்ற குடும்ப சம்பதிகள் என்பதை நாம் சரித்திரத்திலே அறிய முடியும் அவள் ஈசாக்கு வந்து அதியாகம் இருபத்தி ரெண்டிலே அங்கு There were also <laughs> empty all people who used to wear and wear no touch. And let people come behind them as <laughs> as v Надо as near as slow and cannot be touched. Jesus said to me hi Jack is the most critical number. 여기에서 온 Threev Oak ஏசு சிலுவையை தூக்கிக்கொண்டு மேலே செல்கிறாரோ அந்த பாடுகள் என்ற இடத்திலே அவர் உயர்வை அந்த அந்த உச்சக்கட்டத்தை பிடிக்கிறார் அதற்கு நிகராக ஏற்றத்துணை என்ற இடத்துல ரெபைக்கால் பூமியின் கீழே இறங்கி கிணற்றிலே தண்ணீர் கோரி அந்த ஓட்டகங்களுக்கு வார்த்த இடத்திலே என்ற இடத்திலே அவர் பூமியின் தாழ்வடங்களிலே இறங்குற இடத்திலே எல்லா வானத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார் என்ற இடத்தில்தான் அது ஈசாக் ரெபைக்கால் என்ற இடத்திலே ஏற்றத்துணை இருக்கிறது அது விறகுகளை சுமந்து போ கட்டைகள் இங்கு தண்ணீர் இந்த விறகுகள் கட்டைகளை இந்த யோசுவா அங்கு ஸ்தாபத்துக்குள்ளாக கொண்டு வந்ததாக வேறு சரித்திரித்தார் அது யோசுவாவின் புத்தகம் ஒம்பது அந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றிலே கிபியோனியர்கள் யோசுவாவையும் சிறுவையிலையும் வஞ்சித்து விட்டாங்க அதனால் ஒரு ஸ்தாபத்தை கொண்டு வருகிறார் நீங்கள் தண்ணீர் எடுக்கணும் விறகு வெட்டணும் அது பலிக்கலை அந்த சாபம் பலிக்கலை சிறவேலர்கள் எப்ராஹிமர் வஞ்சகர் இசிறவேலர் என்பது அது அவங்க வஞ்சிக்கப்பட்டு போனாங்க அந்த சாபம் யோசா போட்டாலும் அவங்களுமேல் பலிக்கலை இவங்கள் தான் வஞ்சகரும் புயருமாக மாற்றி விட்டார்கள் உடம்புக்க பண்ணக்கூடாது இறங்கக்கூடாது என்ற இடத்துல யோசுவா சிறுவேஞ்சர்கள் வஞ்சிக்கப்பட்டு போனாங்க விறகு வெட்டணும் தண்ணீர் எடுக்கணும் அப்படிங்கிற சாபம் போட்டால் அது பலிக்கலை இங்குதான் அந்த தண்ணீர் என்ற இடத்திலும் விறகுகளை சுமந்த இடத்திலும் இதுதான் ஒரு இணைப்பு என்ற இடத்திலே அங்கே நாம் தெளிவாக அதை நாம் காணக்கூடிய இடத்திலே இருக்கிறோம் ஈசாக்கு ஏற்ற துணை என்றால் ரெபேக்கால் தான் ஆதாமுக்கு ஏற்ற துணை ஏ வாழ் என்ற இடத்துல ஏ வாழ் அந்த ஏற்ற துணையாக இல்லாதனால ஏதேனின் ஆசீர்வாதம் இழந்தார்கள் ஆனால் ரெபேக்கால் அப்படி அல்ல ஈசாக்கு ஏற்ற துணையாகவே கடைசி வரைக்கும் அவள் இருந்தாள் என்பது ரெபேக்காளின் சரித்திரத்தின் ரத்தன சுருக்கமாக இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இருக்கிறது இந்த மகனை தேற்றக்கூடிய இடத்திலே அந்த லாபான் வீட்டுக்கு அனுப்பி வைத்து இந்த ஏசாவின் கோபத்துக்கும் கொலைபாதகத்துக்கும் தவிர்க்க வேண்டும் என்ற இடத்திலே இந்த யாக்கோவோடு அவள் கூப்பிட்டு நீ இப்போ அவன் கோபம் தணிந்தவுடனே நானே ஆள் அனுப்பி உன்னை கூட்டிக் கொள்கிறேன் என்ற வார்த்தையோடு தான் அவன் எப்படி போய் அனுப்புகிறது என்பதற்கு இப்படி ஒரு சம்பவத்தை இந்த ரவைக்கால் கடைசியாக சொல்லுகிறாள் அதான் நாம் படிக்கணும் அந்த நாற்பத்தோராம் அதிகார வசனத்தில் ஆதியாம் இருபத்தேழு நாற்பத்தொன்னிலிருந்து நீங்கள் தொடர்ச்சியாக படித்தால் இதுதான் காரணம் இந்த யாக்கோபை இந்த ஏசாவின் கோபத்துக்கும் கொலைபாதத்துக்கும் தவிர்க்கக்கூடிய இடத்திலே தன் சகோதரன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய இடத்திலே பேசி அவன் கோபம் தனிந்த பின்பு நான் வந்து உன்னை அழைத்து என்ற இடத்துல எப்படி அவனை அனுப்பி வைக்க வேண்டும் என்பதற்குத்தான் தொடர்ச்சியாக ரவைக்கால் ஈசாக்கிடத்தில் இந்த ஏத்தின் குமாரத்திகளின் என் உயிர் எனக்கு வெறுப்பாக இருக்கிறது இந்த தேசத்து பெண்களில் பெண்களாகிய ஏத்தின் குமாரத்திகளிடத்தில் யாக்கோபு பெண் கொள்வானால் என் உயிர் இருந்தே அதற்கு என்று சொன்ன இடத்துல ஈசாக்கு உடனடியாக தீவிர நடவடிக்கை எடுத்து யாக்கோபை அந்த லாபான் வீட்டுக்கு அனுப்பி வைத்த ஆசிர்வைத்து அவனை அனுப்பி வைத்தது இருபத்தெட்டாம் அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்தால் ஒம்போதாம் அவசரம் முடியும் மிகவும் தெளிவாக அது எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த சொன்ன பிரகாரம் அவன் கோபம் தனிந்த பின்பு நான் உன்னை கூப்பிட்டு நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன் என்ற இடத்துல ரெவேக்கால் இல்லையே அந்த சரித்திரம் இல்லையே அப்போது அதற்கு முன்பாக ரெவேக்காளுடைய மரணம் இருந்தது என்பதைத்தான படிக்கலாம் வேதத்தில் முற்பிதாக்களுடைய சம்பவத்தில் ரெபைக்காலுடைய மரணத்தை குறித்தும் இந்த ராகே லேயாளுடைய மரணத்தை குறித்தும் அத்தாட்சி இல்லை ராகேளுடைய மரணம் அது வழியிலே அது மறைத்த இடத்துல ஆதியாக முப்பத்தைந்திலே பதினெட்டு பத்தொம்போதுலே அங்கு கல் துணாக நிறுத்தப்பட்டது ஆனால் ரெபைக்கால் லேயாளுடைய சரித்திரங்கள் இல்லை ஆனால் சாராளுடைய மரணத்தை குறித்து ஆதியாக இருபத்தி மூணிலே தெளிவாக அங்கு சரித்திரம் எழுதப்பட்டிருக்கு இந்த சாராளுடைய மரணம் என்பது ஒரு எதிர்பாராத ஒரு மரணம் என்பதை அபிரகாமின் குடும்பம் அங்கு கண்ணீர் கடலுக்குள் போன ஒரு சம்பவம் என்பதை ஆதியாகம் இருபத்தி மூணிலேயே நாம் தெளிவாக நாம் காணலாம் சாராளின் மரணம் என்பது யாரும் எதிர்பாராத ஒரு மரணம் என்பதை அங்கு ஆதியாகம் இருபத்தி மூணிலே அந்த சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது அங்குதான் அவர்கள் அந்த மக்பேலா குகையை விலக்கி வாங்கி எப்ரோன் என்ற இடத்திலே அதிலே சாராலை அடக்கம் பண்ணினார்கள் அது ஆபிரஹாம் என்று அதை அடக்கம் பண்ணக்கூடிய அந்த அடக்கம் என்ற விஷயத்தை சாராளின் வாழ்க்கையிலே நாம் படிக்கலாம் இந்த எதிர்பாராத இந்த மரணம் என்ற சாராள் இலை பற்றி வேதத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அந்த சாராளுக்கு அவ்வளவு முக்கியத்துவமும் மேன்மையும் வேதாகமும் புதியற்பாட்டிலே அவளே நம் எல்லாருக்கும் தாய் ஏவாள் தாய் அல்ல அங்கு மற்ற யாரும் தாயல்ல என்ற இடத்துலே அந்த சாரால் தான் நம்ம எல்லாருக்கும் தாய் என்ற இடத்துல மேலான எரிசிலுமை சுவாதினம் உள்ளவள் அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள் என்ற இடத்துல சாராளுடைய சரித்திரம் அங்கு ஞான அறுத்தமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக நாம் படிக்கலாம் அது ஒரு அதிர்ச்சியான மரணம் அந்த அதிர்ச்சியான மரணமாக இருந்தாலும் இந்த சாராளை குறித்து என்ன சொல்லப்பட்டுகின்றால் வேதம் என்ற வார்த்தையை போல் குறிப்பிடுகிறார் வேதம் வேதம் என்றால் என்ன அந்த வேதம் என்பது வேதத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது வெவிலியம் அப்போ இந்த நாளிலே அந்த வேதம் என்ற வார்த்தை அது சரியான தமிழ் என்ற இடத்துல இல்லாதபடி அது சமஸ்கிருதத்தோடு மற்ற மார்க்கத்தையும் அது தழுவக்கூடிய இடத்திலே அந்த வார்த்தை இருக்கிறதுனால அந்த வேதம் என்ற வார்த்தைக்கு பதிலாக நாம் பைபிள் விவிலியம் என்ற வார்த்தையை நான் உபயோகப்படுத்துவது நமக்கு மிகவும் நன்றாக இருக்கும் என்பதை இதனாலே நான் சொல்லுகிறேன் வெவிலியம் அல்லது பைபிள் வெலியம் பைபிள் என்ன சொல்லுகிறது என்றால் இந்த ஆகாரையும் இந்த இஸ்மவேலையும் புறமே தள்ளு என்னிடத்திலே அது செயல்பட்டு முடிக்கிறது என்பதை தான் நாம் படிக்க எனவே தெய்வடைய திட்டத்துக்கு விரோதமாக தெய்வுடைய நோக்கத்துக்கு விரோதமாக செயல்படக்கூடிய செயல்களை அந்த விபிலியம் என்று சொல்லக்கூடிய பைபிள் என்று சொல்லக்கூடிய சாராள் அதை புறம்பே தள்ளுவதற்கு வல்லமை பெற்றதாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த சாராளுடைய வாழ்க்கையிலேயே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய போதனையாக இருக்கிறது அவள் நாச்சியாரை அற்பமாக எண்ணக்கூடிய இடத்திலும் ஈசாக்கை அந்த இஸ்மவேல் பரியாசம் பண்ணக்கூடிய அந்த வேதம் அதை சம்மதத்துக்குள் கொண்டு வர முடியாது அந்த விபிலியம் அந்த பைபிள் அதை சம்மதிக்க முடியாது என்ற இடத்தில்தான் புதியற்பாட்டிலே அதை நாம் காணலாம் தேவந்தமை பரியாசம் என்ன ஓட்டார் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் தேவந்தமை பரியாசம் அண்ண ஓட்டார் அதான் விவிலியத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அந்த வல்லமை என்பதை நாம் படிக்கிறோம் அதனால்தான் புறம்பே தள்ளக்கூடிய இடத்திலே அது விவிலியம் பைபிள் வல்லமை பெற்றதாக இருக்கிறது என்பதை நாம் அறியலாம் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள் என்ற இடத்துல ஒன்றுகரு முதலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்து தொடர்ச்சியான வசனங்களில் இருபத்தெட்டு நீங்கள் பார்த்தால் அற்பமாக எண்ணப்பட்டவர்களை தேவன் தெரிந்து கொண்டார் அப்போ சாராளிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ரெண்டு காரியங்கள் விபிலியம் பைபிள் என்பது வல்லமை பெற்ற இடத்திலே அது செயல்படுகிறது அது சாராள்தான் தேவன் தம்மை பரியாசம் என்ன ஒட்டார் என்ற இடத்துல அந்த பரியாசக்காரனை புறம்பே தள்ளக்கூடிய இடத்திலும் அந்த பரியாசத்துக்கு விரோதமாக தேவன் இருக்கிறார் என்ற இடத்திலே வம்பு புத்தியமான பேச்சுகளும் பரியாசம் அணுவது தகாதவைகள் ஸ்தோத்திரம் அணுவதே தகவது எல்லாரையும் ஸ்தோத்தரிப்பதும் துதிப்பதும் என்ற இடத்துல அந்த விபிலியம் பைபிள் என்பதற்கு வல்லமை பெற்ற இடத்திலே நாம் நம்முடைய சிஸ்டரை அந்த நாளிலே நாம் பல சாட்சிகளை மூலமாக நாம் தெளிவாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கேட்ட சாட்சிகளாக இருக்கிறது அது நாச்சியாரை அற்பமாக எண்ணப்பட்டதில் நாம் தேவன் நம்மை அற்பமாக எண்ணப்பட்டவர்களாகி நம்மை தெரிந்து கொண்டார் என்ற இடத்துல நமக்கு அது இருக்கிறது தேவன் அம்மை தெரிந்து கொண்ட இடத்திலே சிறு கூட்டமாக இருந்தாலும் நாச்சியார் அற்பமாக எண்ணப்பட்ட இடத்திலே அற்பமாக எண்ணப்பட்டவர்களை அந்த நாச்சியார் அற்பமாக எண்ணப்பட்ட இடத்துல அற்பமாக எண்ணப்பட்டவர்களை தேவன் தெரிந்து கொண்டார் இடத்திலும் தேவன் தம்மை என்ற விபிலியம் பைபிள் அவ்வளோ வல்லமை பெற்ற இடத்துல சாராளட வாழ்க்கையை அங்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம் இந்த விவிலியம் பைபிள் என்பது இந்த சாராளோடு இணைந்த இடத்தில் இருக்கிறதுனால அதை யோவானது சுசேஷம் ஐந்தாம் அதிகாரம் கடைசி ரெண்டு வசனங்களிலே ஆண்டவர் அந்த இருக்கும்போது என்ன சொல்கிறார் அவன் எழுதிய வேதத்தை நீங்கள் விசுவாசித்தால் நான் சொன்ன வசனத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் அப்போ மோசியை ஏற்றுக்கொண்டால் என்னை ஏற்றுக்கொள்வே என்றுதான் ஆண்டவர் பூமியிலே பேசினீர்கள் எனவே இந்த வி இந்த விபிலியம் இந்த பைபிள் என்பது இந்த மோசையோடு இணைத்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ சாராளை இங்கு மோசையோடு தான் நாம் இணைத்து நாம் கற்றுக்கொள்கிறோம் அப்போ இந்த பைபிள் விபிலியம் என்பது மோசை அது சாராளோடு இணைத்து விதைத்து சொல்லப்பட்டது என்றால் ஒரு மோசே எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறான் தேவனே அழிக்கக்கூடிய இடத்துல வணங்காக கழுத்துள்ள ஜனங்கள் என்ற இடத்துல அங்கு தேவன் அவர்களை அழிக்க வேண்டும் என்ற இடத்திலே அவளை அழிக்க விடாதபடி ஆண்டோடைய சமூகத்திலே காத்திருந்து அவர்கள் அனைவரையும் ஒரு தாய் எப்படி ஒரு பிள்ளைகளை அன்பு கூறக்கூடிய இடத்திலே செயல்பட்டார்களோ அதை மோசே சிறையில் ஜனங்கள் மேல் அளவு கடந்த அன்போடு கடவுள இடத்திலே போய் பேசி அந்த மக்களுக்காக பரிந்து பேசின அந்த மோசையின் அந்த இடத்தில்தான் நம்முடைய சிஸ்டர் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவர்களுக்காக ஒரு ஆளு கூட கெட்டு போகக்கூடாது ஒரு ஆள் கூட சபை விட்டு போகக்கூடாது என்ற இடத்துல அவ்வளவு கண்ணீரோடும் வேதனையோடும் அவர்கள் பாடுபட்டு இருக்கிறார்கள் பரிந்து பேசி என்பதை இந்த நாளிலே நம் அனைவரும் நினைவு கூறக்கூடிய இடத்திலே இருக்கிறோம் ஒரு எப்படி சிறையில் ஜனங்களுக்காக செயல்பட்டாரோ அதே போல தான் மயமக்குள் பிரவேசித்த நம்முடைய சிஸ்டரும் இந்த சபையில் உள்ள அனைவருக்காகவும் செயல்பட்டார்கள் என்ற இடத்தில்தான் இந்த மூசையை விபிலியம் பைபிள் என்ற இடத்திலே சொல்லப்பட்ட இடத்துல சாராலையும் அதை இணைத்து கொண்ட இடத்திலே நம்முடைய சிஸ்டரை நாம் நினைவு இடத்திலே இருக்கிறோம் அதனால்தான் அவர்கள் இந்த வேதாகமத்தை முழுவதும் மனப்பாடம் பண்ணி அனைவரையும் அதற்கு உட்படுத்தி ஒப்புவித்தார்கள் என்பதற்கு சபை சாட்சியாக இருக்கிறது ரெக்கார்டு இருக்குது அதிகாக முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் முழு விவிலியத்தையும் பைபிளையும் மனப்பாடம் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் முடிந்து அவரைவரும் அதை கேட்டுக்கொள்ளக்கூடிய இடத்திலே அவர்கள் அதை செயல்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது அவள் எவ்வளவு பிரமிக்கக்கூடிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் அது அப்படி யாரும் செய்ய முடியுமா என்பதற்கு அவர்கள் தங்கள உயிரை கொடுத்து தான் தங்களோட ஜீவனை கொடுத்து தான் அந்த வேலையை செய்திருக்கிறார்கள் என்பதற்கு நாம் அனைவரும் சாட்சிகளாக இருக்கிறோம் அப்போது இந்த வசனங்களையெல்லாம் இந்த ஆதியாகமும் யாத்திரையாகமும் ஏவைய அந்த ஐந்து ஆகமங்களை ஒரு சகோதரர் முழுவதுமாக மனப்பாடம் பண்ணி அதை சில மணி நேரத்திலே அதை மின்னல் வேகத்திலே அதை ஒப்பு இழுத்தார் என்றால் இது சாத்தியம் இல்லை என்ற இடத்துல அது சாத்தியப்படுத்தின அந்த விஷயத்துக்கு அவங்க உயிரை கொடுத்து அதை செயல்பட்டிருக்கிறார்கள் என்ற இடத்துல அந்த சாராள் வேதம் என்பதற்கும் அந்த மூசே ஜனங்கள் மேல் அவ்வளவு அன்பு கூர்ந்து செயல்பட்ட வி விஷயத்திலும் நாம் இந்த நாளிலே நாம் நினைவு கூறக்கூடிய இடத்திலே இருக்கிறோம் ஒரு மோசையை சிறையில் ஜனங்களை எவ்வளவு நேசிக்கிறார்கள் இன்றைக்கு யோசுவா சிறுவியல் ஜனங்கள் மேல் நானும் என் வீட்டாரும் என்ற இடத்திலே தன்னை தான் பாதுகாத்த இடத்தில்தான் யோசுவாவுடைய வாழ்க்கை இருந்தது ஒழிய மோசையோட வாழ்க்கை அப்படி அல்ல முழு சிறுவையலுக்காகவும் தன்னை முழுவதும் அர்ப்பணித்து பணிபுரிந்த அந்த செயல்தான் இன்றைக்கும் சிறுவியல் ஜனங்கள் மோசையை அவ்வளோ மேன்மையாக சொல்லக்கூடிய இடத்திலே மோஸ்ட்லி ஒரு பெரிய தலைவனாக இருக்கிறான் என்பதை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய நினைவு கூறக்கூடிய உண்மையாக இருக்கிறது என்பதை நாம் அறியலாம் எனவே தான் இந்த சாராளின் மரணம் என்பது ஒரு மரணம் ஆனாலும் அந்த மரணம் இந்த சாராலை எப்போதும் விசிற வேலைகள் நினைவு அவள் அற்பமாக எண்ணப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவந்தமை பரியாசமான விட்டார் என்ற இடத்திலே அந்த விவிலியம் அந்த பைபிளுக்கு அவ்வளோ வல்லமை இருந்தது என்பதை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் அது வேதம் என்ற இடத்துல அது மூசை என்ற அந்த தனி அந்த வாழ்க்கை மைமைக்குள் பெருவேசுந்தரமணி சிஸ்டருடைய வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை நாளிலே நாம் அமைந்திருக்கிறோம் நான்கு சாட்சிகள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்த அருமையான சாட்சிகள் என்பதை நாளிலே நாம் அதை கேட்டோம் இதனாலிலும் நாம் சாராளுடைய மரணம் ஒரு எதிர்பாராத மரணம் அது ஆபிரஹா முடைய குடும்பத்திலே அந்த மரணத்துக்கு சரியான அத்தாட்சி இருக்கிறது அது ஆதியாகும் இருபத்தி மூன்றிலே அது தெளிவாக பிதாக்களின் கல்லறை எப்ரோன் என்ற இடத்துல முதலாவது மரணம் என்ற இடத்துல அது வேதம் என்ற இடத்திலே அது மோசே என்ற இணைப்பிலை என்ற இடத்திலே நாம் அந்த மரியாதை தான் இயேசுவை பெற்றெடுத்தாள் என்று அது எழுத்தின் பிரகாரம் அது இருந்தாலும் அது யோவான் ரெண்டிலே அதற்கு இயேசு ஒரு முடிவை கட்டினார் அதனுடைய உண்மை என்ப என்பதை தான் யோவான் ஐந்தாம் அதிகாரத்தில் நீங்கள் மோசையை விசுவாசித்தால் என்னை விசுவாசிப்பீர்கள் அவர் எழுதின வேத வாக்கியங்களை நீங்கள் விசுவாசித்தால் நான் சொன்ன வசனத்தை விசுவாசிப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்ன கருத்தில் தான் அந்த அந்த வேதம் வேத வாக்கியம் என்பது சாராள் அந்த வசனம் என்பது ஈசாக்கு அந்த வாக்கு தத்தமான வார்த்தை அதுதான் அங்கு சரியான பொருத்தமான இடத்திலே அது இருக்கிறது எனவே சாராளை வேதத்துக்கும் ஈசாக்கை வசனத்துக்கும் ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கும்போது தெளிவாக சொல்லியிருக்கிறார் சாரால் தான் வேதம் ஈசாக்கு தான் அந்த வசனம் கிறிஸ்துவின் பிறப்புக்கு சரியான நிழல் என்ற இடத்திலே அதைத்தான் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய போதனையாக இருக்கிறது கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலும் வேதம் முன்னறிந்து சுவிசேஷமாக ஆபிரகாமுக்கு முன்னறிவித்திருக்கிறது அது முன்னறிவிந்து முன் அறிந்து அதை முன் அறிவி முன்னறிவித்திருக்கிறது ஆசீர்வாதத்தை குறித்து என்பதும் கலாச்சியர் மூன்று எட்டிலே அங்கு ஆபிரகாமையும் வேதத்தோடு இணைத்து சாராளை அந்த வேதம் என்ற இடத்திலே அந்த விவிலியம் பைபிள் என்ற இடத்திலே உறுதிப்படுத்தி அந்த மூசையோடு இணைத்து சொன்ன இடத்திலே இந்த நாளிலே நாம் நம்முடைய சகோதரியை நாம் நினைவு கூறக்கூடிய இடத்திலே இந்த நாளிலே நாம் இருக்கிறோம் தெய்வனுக்கு மைமூடாவதாக இந்த ரபேக்காலின் வாழ்க்கை என்பதை இந்த நாளிலே நாம் ரத்தன சுருக்கமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல அது சரியான ஒரு ஏற்ற துணை என்பதை உங்களுக்கு நான் சொன்னேன் அந்த ஏற்ற துணையை என்று சொல்லக்கூடிய இடத்துல அதனுடைய தொடர்ச்சி ஆதியாகமும் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் அவள் அந்த எலியேசருடைய எலியேசர் தான் அந்த ஏற்றத்துணை ஈசாக்கு எஜமானுக்கு ஏற்றத்துணை எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த அவன் யோசிக்கிறான் கிணக்கண்டைகளை போய் நான் தண்ணீர் கேட்கும்போது உனக்கு ஒட்டகத்துக்கு வார்ப்பேன் என்று சொல்லவள் தான் ஆக இருப்பாள் என்னிடத்தில் எலியேசர் அந்த நினைத்த அந்த நினைவின் செயல்பாட்டுக்குள்ளே ரெபேக்கால் உட்படுத்தப்படுகிறாள் அதற்குள்ளே கொண்டு போகப்படுகிறாள் என்பது சரித்திரத்தின் ஏற்ற துணை அங்கு மலைக்கு ஏறிப்போகக்கூடிய இடத்திலும் பூமிக்குள்ளே தண்ணீர் கூட இடத்திலும் ஏற்றத்துணை என்பது இந்த சரித்திரத்துக்கு முன்பாக உள்ள காரியங்களை உங்களுக்கு சொன்னேன் இங்கு எலியேசர் என் எஜமான ஈசாக்கு ஏற்ற துணை என்றால் எப்படி இருக்கும் என்ற அந்த எண்ணத்தை செயல்படுத்தக்கூடிய அளவிலே அங்கு அவள் உட்படுத்தப்பட்டாள் என்பதைத்தான் அது நாம் இருபத்தான இருபத்தி நாலிலே நாம் அதை காணலாம் அது இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் அந்த காதணிகளும் கைக்கு கடகங்களும் என்பதே ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் காது இருந்தால் தானே கேட்க முடியும் அது கை கேள்ளக்கூடிய இடத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று நான்கு அதிகாரங்களில் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க என்பது சரீரமாகி சபையிலே அவள் ஒரு அவயவமாக இருக்கிறாள் என்ற இடத்திலும் அதை அவள் செயல்படுத்துகிறார் என்ற இடத்திலும் அவளுடைய காதணிகளும் கைக்கு கடகங்களும் அதை அந்த அது வந்து இங்கு உபதேசமாக வெளிப்படுத்தல் மூன்று நாளிலே நான் படிக்கிறேன் ஒன்று குறைந்த பன்னெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலிருந்து இருபத்தெட்டாம் வசனமுடிய சரீரமாகி சபையை தேவன் எப்படி அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் அது எப்படி அது செயல்படுகிறது என்ற இடத்துல அந்த ரபேக்காள் அதற்கு நிழல் என்ற இடத்திலே நாம் அறியலாம் அதுதான் காதணி கடகம் கேட்கிறதும் கை ஆவியான சபைக்கு சொல்கிறதை காதுளவன் கேட்க கடவன் என்ற இடத்தில் அவள் கேட்டாள் செயல்பட்டாள் அப்படிங்கிறது ஒரு அவயவங்கள் எப்படி செயல்படுகிறது என்ற இடத்துல ஒரு தலைக்கு ஒரு அவயவங்களாக இந்த ஈசாக்கு ஒரு துணை என்பது ரெபைக்காள் என்பது தோல்வியை கொண்டு வரவில்லை அது ஈசாக்கோடு இணைந்த வெற்றியை கொண்டு வரக்கூடிய ஒரு பாத்திரம்தான் அது இந்த பெண்மணிக்கு நிகரான ஒரு பெண்மணி வேதத்தில் இல்லை ஏவாள் தோற்றுப்போன இடத்துல அதை சரிப்படுத்தக்கூடிய இடத்துல ஈசாவுக்கு ஏற்ற துணை ரெபைக்காள் என்பதில் எந்த சந்தேகம் என்பதை ரத்தன சுருக்கமாக இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்வோம் இவரு தொடர்ச்சியாகத்தான் ஆதியாகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் வந்து கடைசி வசனமுடியதான் இவன் நாற்பதாவது வயதிலே இந்த ரெபே காலை ஈசாக்கு வாகம் பண்ணினான் என்றும் அவள் மலடியாக இந்த இடத்திலே அவளுக்காக ஜபம் பண்ணினான் என்பது ஒரு குற்றச்சாட்டாக நம்ம அதை ஈசாக்கு வந்து ஒரு பெரிய விசேஷமான ஒரு மனிதன் ஈசாக்கை நாம் குறை அது அது குறை நாம் அதை யோசிக்க வேண்டும் தாவிதின் மேல் ஒரு குறைய கடவுள் சொல்ல அவர் விரும்பவில்லை அது சொல்ல அவர் வாய் வரவில்லை ஏத்தீ ஏத்தியனாகி உரியா பச்சைபாலுடைய சொல்லவில்லை தாவிட வார்த்தை ஏத்தியனாகி உரியா என்று தாவிதை குறித்து குறை சொல்ல அவருடைய கடவுளுடைய வாய் வரவில்லை அதுபோல் ஈசாக்கை குறித்து குறை சொல்லும்படியாக நம்முடைய வாய் வரவில்லை என்ற இடத்தில் தான் வாழ்க்கை இருக்கிறது ஆனால் அவன் ஜோம் தான் பிறந்தது எவ்வளவு காலத்துக்கு பின்பு ஈசாக்கு பிறந்திருக்கிறார் என்று ஈசாக்கு தெரியாதா ஈசாக்குக்கு பின்பு யாக்கோபு அந்த பன்னிரெண்டு குமாரர்களும் அந்த எண்ணிக்கைகள் அப்படியே இருக்கிறது அதுக்கு எந்த சேதம் வரவில்லை அதற்கு இந்த ராகேல் வந்து தனக்கு பிள்ளை கொடுக்கக்கூடிய அளவில் நான் கடவுளா என்று ஜபிக்கலை யாக்கோபு ஆனால் இந்த ஈசாக்கு இடத்துல குறை என்றால் ஜோமணி விட்டான் விசாக ஜபம்னால் என்ன பிரயோஜனம் உள்ள வயிற்றுக்குள்ளே மோதல் சண்டைகள் அவர் ஜபம் இதை தான் பண்ணியிருக்கு உள்ளே மோதல் சண்டை ஜபத்தில் இதைத்தான் நாங்கள் காணோம் எனவே அவள் வயிற்றுக்குள்ளே பிள்ளைகள் ஒன்று கொண்டு மோதக்கூடிய சண்டையில் அவளுக்கு தெரியும் இந்த ஜபம் வந்து சரியான ஜபம் அல்ல என்று நேரடியாக கடவுளிகிட்டே போய்விட்டான் நேரடியாக போயிட்டான் கடவுள் தெளிவாக ரெபேக்கால் இடத்துல சொல்லிட்டாரு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் செய்விப்பான் ரெண்டு ஜாதிகள் என்ற விளக்கத்தை ரெபேக்கால் கடவுள் நேரடியாக தெளிவாக சொல்லிவிட்டான் இதுதான் இந்த ரெபைக்காலின் சிறப்பு நேரடியாக தேவனோடு போய் பேசி தேவன் நேரடியாக அவளுக்கு சொல்லக்கூடிய இடத்திலே இந்த ஈசாக்குக்கு மேலே ரெபைக்கால் உயர்ந்து விட்டாள் என்பதை நான் படிக்கலாம் ஈசாக்கு ஏற்ற துணை என்ற இடத்துல இந்த ஈசாக்குடைய குறைகள் என்ன இருந்தாலும் அதை நிறைவுக்குள் கொண்டு வருவதற்கு ஈசாக்கு மேலாக தன்னை உயர்த்தி கொண்ட இடத்திலே ரவேக்கால் செயல்பட்டாள் என்பதைத்தான் அங்கு நாம் கற்றுக்கொள்ளலாம் அப்போ பிள்ளைகள் பிறந்தாச்சு பிள்ளைகள் பிறந்ததுக்கப்புறம் ஏசா எப்படி இருக்கிறான் யாக்கோபு எப்படி இருக்கிறான் என்ற இடத்துல ஏசா வேட்டையாடி கொண்டு வரக்கூடிய இடத்துல அந்த வேட்டையாடின அந்த பொருள் அந்த ஈசாக்குடைய வாய்க்கு ருசியாக இருக்கிறனால அந்த ஈசா மேல் பட்சமாயிட்டான் இந்த யாக்கோவு மேல் ரபேக்கால் பட்சமாக இருந்தாள் என்பதுதான் பிறந்த பின்பு நடந்த சம்பவங்கள் என்பதை அந்த ஆதியாகம் இருபத்தைந்து வசனங்களிலே தொடர்ச்சியாக எழுதப்பட்டிருக்கிறது அந்த நாளில் அவன் போய் கலர்ச்சி போன நேரத்தில் கூளை காய்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த சேஷ்ட இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினானே அப்போது அவன் இது எழுதி கொடுத்துவான் அதில் ஈசாவுக்கும் இந்த யாக்கோவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவருக்கு கவலை இது எதுக்குன்ட்டார் இது எதுக்குன்ட்டார் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அது ஏசாவுக்கு யாக்கோபுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க ஆனால் அந்த ஈசாவுக்கு ரெண்டாவது என்ன செய்கிறார் என்றால் அவன் வயதான காலத்தில் என் மரணம் எப்போது இருக்குமென்று எனக்கு தெரியாதப்பா நீ காட்டில் போய் வேட்டையாடி விஷயாக போனுவா உன்னை நான் பிளெஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன விஷயம்தான் இங்கு ஒரு அதிரடி செயல்பாட்டுக்குள்ளே ரெபேக்கால் கொண்டு வந்தாள் இது ஒரு தேவையற்ற ஒரு விஷயம் என்பதை தான் ரபேக்கால் அதை அறிகிறான் எனவே இந்த மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்பது நேரடியாக கடவுள் ரெபைக்காளோடு சொன்ன உண்மை இதுக்கு எதிராக இந்த ஈஷாக்கு செயல்படுகிறார் என்பது ரெபேக்காள் அங்கு கண்டுகொண்டாள் அதனால தான் அந்த ஈசாக்கு இந்த ஏசாவிடத்திலே அந்த ஆசிர்வாதம் கொண்டு வருவது தகுதி இல்லை என்பதை ரெபேக்கால் நன்றாக உணர்ந்து கடவுள் தன்னிடத்தில் சொன்ன வார்த்தை தான் உண்மை என்ற உறுதியோடு கூட அவள் செயல்பட்டாள் அந்த செயலிலே வெற்றியும் அடைந்தாள் என்பதுதான் உண்மை அதை தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம் எப்படி வெற்றி கிடைக்கும் ஐயோ இதெல்லாம் எப்படி அது அதை அதை யோசிக்கவே முடியலை இவன் போய் நேரத்தில் அங்கே அவன் வந்துட்டான்னா அங்கே கொலைபாதகம் நடந்து ரத்த இரத்தம் தான் அங்கே சிந்தக்கூடிய தான் இருக்குது ஆனாலும் கடவுள் ரபேக்காலின் செயல்பாட்டோடு கூட இருந்து ரெபேக்காலின் செயலுக்கு வெற்றியை கொடுத்தாள் என்பதுதான் உண்மை ஈசாவுக்கு அதை செய்திருக்கக்கூடாது அது ஈசாக்கின் தவறு என்பதே தான் ரெபேக்கால் அதை உணர்கிறாள் அதனால் அந்த ஆசீர்வாதம் ஏசாவுக்கு கிடைக்கவில்லை அந்த ஆசீர்வாதம் யாக்கோவுக்கே கிடைத்தது என்பதுதான் உண்மை அந்த இருபத்தேழாம் அதிகாரம் இருபதாம் அவசனத்திலிருந்து தொடர்ச்சியான வசனங்களில் இந்த ஆசிர்வாதத்தை இந்த யாக்கோவுக்கு இந்த ஏசா இந்த ஈஷாக்கு கொடுப்பதற்கு மூன்று சந்தேகங்கள் அவனுக்கு வந்திருக்கிறது இது இச்ச இத்தனை சீக்கிரமாக எப்படி கிடைத்திருக்கும் என்ற முதலாவது சந்தேகம் சொல்லிவிட்டால் உங்களுடைய தேவனாயக்கத்தர் இதை வாய்க்க பண்ணினான் முடிஞ்சு ஆனாலும் அந்த சந்தேகம் ஈஷாக்கு தீரவில்லை வாப்பா சந்தேகம் இன்னும் தீரலை அவர் எப்படி வாக்கியம் பண்ணுவார் என்பதற்கு அந்த வார்த்தை கூட ஈசாக்கு எடுக்கலை வா உன்னை தடவனும் கைகளில் ஏசாவுடைய கைகள் சத்தம் யாக்கவுடைய சத்தகமாக இருக்கிறதே என்ற ரெண்டாவது சந்தேகம் என்ற இடத்துல அவர் கேட்குறார் எப்பா நீ ஏசாதானா ஆமாம் அவன் இன்னான் என்று அறியாதபடி அவனை ஆசீர்வைத்தான் அந்த முப்பத்தி மூன்றாம் வருஷத்தில் அவன் ஆசிரியக்கப்பட்டவனாக இருப்பான் என்ற இடத்துல தகப்பனும் மகனும் அதிர்ச்சிக்குள்ளும் கண்ணீரும் கண்ணீருக்குள்ளும் தான் அவர்கள் போனார்கள் என்பதை ரெபைக்காள் அது ஈசாக்குடைய தவறு என்ற இடத்துல அப்படி செய்திருக்கக்கூடாது ஏன் ஈசாக்கு அந்த ஏசாவை ஆசீர்வித்து தவறு என்று நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றால் ஆதியாகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் கடைசி ரெண்டு வசனத்தில் இந்த ஏசா நாற்பதாவது வயதிலே ஈசாக்கு நாற்பதாவது வயது தான் விவாகம் ஏசாவுக்கு நாற்பதாவது வயலுதான் விவாகம் அவன் ஏத்தின் குமாரத்திகளை விவாகம் அண்ணினான் அது ஈசாக்கு உரைமைக்காலும் மனநோவு உடையவர்களாக இருந்தார்கள் இப்படி ஒரு ஏத்தின் குமாரத்திகளைப் போல போய் விவாகம் பண்ணி இருக்கிறானே அது நமக்கு மனநோவாக இருக்கிறதே இப்படிப்பட்ட நிலையில் உள்ள தகுதியற்றவனை எப்படி நாம் பிளஸ் பண்ணுவது அப்படியே விட்டுட்டு போயிருக்கலாம் கடவுள் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் மூத்தவன் இளையன் கூலியை செய்வான் இடத்துல வார்த்தை இருந்திருக்கும் அப்படியே நடந்திருக்கும் அது ஈசாக்கு ஜபித்த ஒரு குற்றம் அதிலே இதுவும் ஒரு குற்றம் என்ற இடத்துல தகுதி இல்லாத ஒருவனை ஆசிர்வேதிக்கும் முடியாத செயல்பட்ட இடத்துல அந்த தகுதி ஈசாக் யாக்கோப்புக்குத்தான் இருக்கவில்லையே ஈசா இல்லை என்ற இடத்தில்தான் தகப்பனும் மகனும் கண்ணீரையும் வேதனையும் சந்தித்தார்கள் என்பதை நாம் அறியலாம் ஈசாக்கு கண்தறியாமல் போனது என்பது அந்த வெளிச்சமில்லை பிள்ளைகளுக்காக ஜபித்தானே அந்த பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகளாக இருக்கு அந்த பிள்ளைகளை பற்றிய வெளிச்சம் என்ன அறுவை காலகு தான் அந்த வெளிச்சம் இருந்தது அந்த தரிசனம் இருந்தது ஈசாக்கு அந்த வெளிச்சம் தரிசனம் இல்லை என்ற இடத்தில்தான் அவள் காட்டமாக போகிறாள் ஈசாக்கை நோக்கி காணானிய இந்த தேசத்து ஏத்தின் குமாரகத்திகளின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாக இருக்கிறது இந்த தேசத்து பெண்கள் ஆகிய ஏத்தின் குமாரத்திகளில் இந்த யாக்கோபு பெண் கொள்வானாலே உயிரிருந்து எதற்கு என்று காட்டமாக ஈஷாக்கோடு பேசுகிறான் அதில் தான் ஈசாக்கு ஐயோ தவறு பண்ணிவிட்டோமே என்று சொல்லி உடனடியாக ஈசாக்கை உடனடியாக வரவே தீவிரமாக வரவேற்ற அவனை ஆசிர்வேதிச்சு உன்னுடைய தாயுடைய வீட்டுக்கு லாபான் வீட்டுக்கு நீ போய் அங்கு பெண்கள் சரோலமுல தேவன் உன்னை பலகி பெருக பண்ணுவார் என்ற ஆசீர்வாதத்தை அவனுக்கு சொல்லி அவனை அனுப்பி வைத்ததாக விதத்திலேயே நான் படிக்கிறேன் ரபேக்காலுடைய அந்த வார்த்தையிலே ஈசாக்கு ஈசாக்கு சந்தேகம் ஏற்பட்டாலும் அவன் ஆசிரியக்கப்பட்டிருப்பான் கண்தரியாத இந்த மனிதனை தாயும் மகனும் ஏமாற்றினாலும் அது ஏமாற்றல்ல அது ஆசீர்வாதம் என்ற இடத்திலே ஈசாவுக்கு விளங்கி கொண்டான் என் மகனே நாம் என்ன செய்வது என்ற சொல்ல இடத்துல தான் அவர் சொன்னார் இருந்தார் ஒளியே இங்குதான் ரெபேக்காள் வந்து நேரடியாக மோதுகிறாள் என்றால் ஏசா அப்படி தான் அவன் நடந்திருக்கிறான் என்ற இடத்தில்தான் ரெபேக்கால் காட்டமாக ஈசாக்கிடத்திலே பேசுகிறதாக அந்த சரித்திரம் இருக்கிறது ஒரு புருஷனுக்கு ஏற்ற ஒரு துணை அந்த புருஷனோ புருஷனோடு எப்படி அவள் இணைந்து அந்த தலைக்கு ஏற்றபடி அவள் எப்படி அவயங்களாக கிரிய செய்து கொண்டிருக்கிறாள் என்ற இடத்துல ஜபித்த ஒரு குற்றம் கண் தெரியாத பிள்ளைகளை பற்றிய வெளிச்சம் இல்லாத ஒரு குற்றம் ஒரு காணானிய ஸ்திரிகளில் பெண்கொண்ட அந்த ஏசாவை எப்படி ஆசீர்விப்பது தகுதியற்றவனை எப்படி ஆசீர்விப்பது என்ற இடத்துல அவள் எப்படி தீவிரமாக செயல்பட்டாள் என்ற இடத்துல அவளுக்கு எப்படி வெற்றி கிடைத்தது என்ற இடத்துல அந்த நாற்பத்தோரா வசனத்திலிருந்து என் அப்பாவுடைய மரணத்தோடு அவனை கொலை செய்வேன் என்று இருதயத்திலே ஏஷா சொன்னது ரெபேக்காலுக்கு அறிவிக்கப்படும் கடவுள் ரெபேக்காலுக்கு ஒன்று ஒன்றா சொல்லுகிறாள் நீ போ அவன் ப்ளஸ் பண்ணுவான் ஈஷாக்கு அனுப்பு அப்படிங்கிறதான் எடுக்க ஏன்னா இங்கே இது அங்கே போய் சேர்ந்துருக்கு அதிகாகவும் இருபத்தி ஏழு நாற்பத்தொன்னில் என் தகப்பனுடைய மரண நேரத்தில் இந்த யாக்கோவை கொலை செய்வேன் என்று அவன் தன்னை தேற்றி கொள்கிறான் என்பது அவன் உள்ளத்தில் அவன் சொன்னது எப்படி ரெபேக்காலுக்கு அறிவிக்கப்படுது கடவுள் போய் சொல்லுகிறார் அப்போ ஈசாவுக்கு ஈசாவை ஆசீர்வேப்பேன் என்ற இடத்திலும் கடவுள்தான் சொல்லுகிறார் அங்கே அப்படிங்கிறது இருக்குது கடவுள் இந்த ரெபைக்கால் இடத்திலே எவ்வளவு தெளிவாக அவள் தேவனத்தில் விசாரிக்க போன நேரத்திலே வயிற்றுக்குள்ளே பிள்ளைகள் மோதிக்கொண்டிருக்க நேரத்திலிருந்து தொடர்ச்சியாக எப்படி அவள் செயல்பட்டாள் என்ற இடத்துல வயிற்றுக்குள்ளையும் பிள்ளைகள் மோதுகுது வெளியையும் பிள்ளைகள் மோதுகிறார்கள் இங்கே ஏசாவும் யாக்கோவுக்குள்ள ஒரு பெரிய மோதல் அது இதை ஏசாவை ஈசாவுக்கு ஆசிரியப்பேன் என்ற இடத்துல அந்த செயல்தான் இவ்வளோ பெரிய ஒரு மோதலை கொண்டு வந்தது வயிற்றுக்குள்ள மோதலுக்கும் ஐயாவுடைய ஜபந்தான் காரணம் இங்கு வயிற்றுக்குள்ளே வெளியே வந்ததுக்கப்புறம் ஏசாவும் யாக்கோவும் ஒன்றுக்கு ஒன்று மோதி ஒருவனுக்கு கொலை பண்ணணும் அப்படிங்கிறதும் ஈசாக்கு ஐயா தகுதி இல்லாத அவனை ஆசீர்விப்பேன் என்று சொல்ல இடத்திலே அந்த பிளஸ்ஸிங் ஆசீர்வதிப்பேன் என்ற இடத்தில்தான் இந்த சண்டை வந்துச்சு என்பதை நாம் தெளிவாக வெளியிக்கொள்ளலாம் எனவே இந்த அருபைக்கால் என்ற அந்த அருமையான தாய் அவள் பாருங்கள் அவள் வாழ்க்கையில் அவள் எவ்வளவு அருமையான ஒரு ஒரு பெண்மணி தன் பிள்ளைகள் வயிற்றுக்குள்ளே மோதக்கூடிய இடத்திலும் கடவுளத்தில் விசாரிக்கப் போய் வெளிச்சத்தை தெளிவாக அவள் பெற்றுக்கொட்டும் தகுதியற்ற வெளிச்சம் இல்லாத குருடனான தன் புருஷன் செய்த செயலுக்கு உள்ளும் அது செயல்படக்கூடாது என்ற இடத்திலே அதுக்கு எதிராக செயல்பட்டு வெற்றியை பெற்ற இந்த ஏசா யாக்கோவின் மேல் வயிற்றுக்குள்ள போடுற சண்டை வெளியும் போடுற சண்டையாக வெளிப்பட்ட இடத்திலும் கடவுள் அவளுக்கு நேரடியாக வெளிப்படுத்தின இடத்திலே தன் மகனை தனியாக அழைத்து உன் சகோதரன் உன்னை கொலை செய்ய எத்தனைத்து கொண்டிருக்கிறான் அவன் கோபம் தனி வரைக்கும் நீ லாபான் வீட்டுக்கு போபம் தனிந்த பின்பு உன்னை ஆள் அனுப்பி உன்னை நான் சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்கிறான் அதை எப்படி அனுப்பலாம் என்ற இடத்தில் நான் இந்த ஈசாக்கோடு நேரடியாக போய் அவள் பேசுகிறதாக நம்படிக்கள் அது கடைசியாக ரெபைக்காள் ஈசாக்கோடு பேசின அந்த வார்த்தை அதை ரெபைக்காள் ஈசாக்கு ஏற்றுக்கொண்டாள் அதாங்க அந்த ஏற்ற துணை என்பதாக இருக்கிறது அந்த ஏவாள் ஆதாமுக்கு ஏற்ற துணையாக இல்லையே ஆனால் இந்த ரெபைக்காள் எப்படி ஈசாக்கு ஏற்ற துணையாக இருக்கிறாள் என்பதை இந்த ரிவேக்காள் எப்படி ஈசாக்கு மேலாக அவள் வளர்ந்தாள் என்ற இடத்திலும் அவள் எப்படி செயல்பட்டாள் என்ற இடத்திலும் ஈசாக்கு எப்படி தன்னோடு அவள் சேர்த்து கொண்டாள் யாக்கோவை ஈசாக்கு ஒரு சேர்த்துக்கொண்ட இடத்திலும் அவள் எப்படி செயல்பட்டாள் என்பதைத்தான் ஏத்தியின் குமாரத்துகள் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாக இருக்கிறது இது என் மேன்மையை ஒருவன் அபதம் பண்ணினால் நான் சாகிறது நல்லது என்ற ஒரு நேச வைராக்கியம் அது பாதாளத்திலும் மரணத்திலும் வலியது என்ற இடத்துல அது இருக்கிறது இதான் ரவேக்கால் ஒன்று குருந்தார் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தில் இந்த சுவிசேஷத்தினாலே பிழைப்பு இருக்குது எல்லாத்துக்கும் ஊழியம்னாலே பிழைப்பு இருக்குங்க எங்கள் கிராமத்தில் ஊழியம்னா தண்டம் வாங்க தண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஊழியம் ஒன்று ஒன்றுமே இல்லைன்னா அவர் ஊழியன் செய்தால் அவனுக்கு எல்லாம் கிடைக்கும் பிழைப்பு கிடைக்கும் பிழைப்புக்கு வழி இல்லைன்னா அவர் ஊழியம் போ தண்டம் அப்படின்னு வார்த்தை திருநெலியை உபயோகப்படுத்துவார்கள் அப்போது சுவிசேஷத்தினால் இப்பிழைப்பு இருக்கிறது இவை ஒன்றும் எனக்கு இல்லை என்பது பவுலின் மேன்மை என் மேன்மை பாராட்டுதலை ஒரு அபதமாக்கினால் நான் சாகிறது நல்லது என்று பவுல் அதை சொல்லுகிறான் அதுதான் திறவேக்காளுடைய மேன்மை தன்னை விவாகம் பண்ணக்கூடிய இடத்துல எப்படி ஆப்ரகாமும் எலியேசரும் செயல்பட்டார்கள் தனக்கு தெரியும் இப்படி ஈஷாக்குக்கு ஏற்ற துணையாக ஏற்படுத்தி கொடுத்த இடத்துல இந்த ஏசா வந்து காணானிய ஸ்திரீகளில் ஏத்தின் குமாரத்துக்களை பெண் கொண்ட இடத்துல அவனை பிளஸ் பண்ணுறான் என்றால் எப்படி அவன் ஏற்றுக்கொள்ள முடியும் ஏற்றுக்கொள்ள முடியாது அது எதிராக தான் செயல்படுகிறான் என்பதைத்தான் ஏத்தின் என் உயிர் எனக்கு வெறுப்பாக இருக்கிறது என்பது அவளுக்கு இருந்த மேன்மைக்கு எதிராக அவள் சாகிறது நல்லது ஆனால் தான் என் உயிரிழந்தே எதுக்கு அப்படின்னு அவள் கொண்டு வர்றாள் ஒரு நேச வைராக்கியம் அது மரணத்திலும் பாதாளத்திலும் வலியது என்ற இடத்தில்தான் அதை நாம் கற்றுக்கொள்ளும் நேச நேச வைராக்கியத்துல தான் ஈசாகிட்ட போகிறான் அப்படியே அடிபணிஞ்சிருந்தார் பிளஸ் பண்ணக்கூடிய இடத்திலும் அவன் ஆசிரியக்கப்பட்டிருப்பான் என்று ஏற்றுக்கொண்டான் இங்கு அங்கே ஏசா இந்த யாக்கோபை கொன்று போட வேண்டும் என்ற இடத்திலும் கூட எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்குத்தான் இவள் அந்த வார்த்தையை கொண்டு வரக்கூடிய இடத்துல உடனடியாக ஈசாக்கு யாக்கோபை அழைவித்து அவனை ஆசீர்வதித்த நீ காணானிய ஸ்ரீகளிலே பெண்கொள்ளாதுபடி உன் தாயின் சகோதரத்துக்கு போ அங்கு லாபானியின் குமார்த்தைகளை நீ பெண்கொள் என்ற இடத்துல அவனை ஆசீர்வித்து அனுப்பி வைத்ததாகவே இதை சரித்திரத்திலே படிக்கிறோம் இதுதான் ரெபேக்காளின் கடைசி வார்த்தையாக இருக்குது ரிபேக்காளின் சரிசனத்தை இங்கே நாம் கடைசியாக நான் ஆனால் நான் உன்னை ஆள் உன்னை சேர்த்துக்கொள்வேன் அவளுடைய கோபம் தனியும் என்ற இடத்துல அவள் ஆள் அனுப்பி சேர்த்துக்கொள்ளக்கூடிய இடத்துல ரேபேக்கால் இல்லை என்றாலும் அந்த வார்த்தை ஆதியாக முப்பத்தி ஐ முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனத்தில் அந்த கொலைபாதகனை ஒரு தேவனைப் போல கண்டான் என்பது ரெபைக்காளின் உறுதியான வார்த்தை அந்த பெண்மணி அந்த தாய் அந்த பிள்ளை இடத்திலே சொன்ன வார்த்தை நிறைவேறினது கோபம் தணிஞ்சதுக்கப்புறம் நான் உன்னை ஆளனுப்பி சேர்த்துக்கொள்வேன் என்று தன் மகனை நேச மகனை அந்த தன்னுடைய சகோதரனத்தில் அனுப்பி வைத்த இடத்துல அது நடக்கலையே அந்த வார்த்தை கொலைபாதகன்னை கடவுளுடைய முகத்தை போல கண்டான் என்ற இடத்துல அந்த வார்த்தை செயல்பட்டது ரெபேக்காடு வார்த்தை நூற்றுக்கு நூறு செயல்பட்டதை நாம் ரெபேக்காடுடைய வாழ்க்கையில் அதை நாம் காண முடியாவிட்டால் அந்த வாழ்க்கையை நாம் காணலாம் சில தாய்மார் கூட்டங்களெல்லாம் நடத்தினாங்க அவங்க இங்கே கட்டமைத்த அந்த சட்டத்திட்ட ஒழுங்குகள் அந்த பெந்தைக்கோசை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் சபை அவங்க கட்டமைத்து எப்படி அவங்க இயங்கினாங்களோ அவங்க இல்லாவிட்டாலும் சுவிட்சு தட்டினா லைட் அறியும் என்ற இடத்துல அது இயங்கி கொண்டு தான் இருக்கிறது அதிலே எந்த விதமான தடுமாட்டமோ எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு அடிக்கடி சில நேரத்தில் கண் கலங்கினாலும் அது இயங்கி கொண்டு தான் இருக்கிறது என்பதை இந்த நாளிலேயே நாம் தெளிவாக நாம் அறிகிறோம் எனவே இது ஒரு ஆறுதலின் நாளாக நமக்கு இருக்கிறது மாத்திரமில்லை இது நமக்கு ஒரு நம்பிக்கையின் நாளாக தைரியத்தின் நாளாக இது நமக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கிறது என்பதை நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் அறிந்து கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கிறேன் அதான் டபே காலின் வாழ்க்கை அந்த வார்த்தை அங்கு செயல்படுகிறது அப்போ இந்த மகனை இந்த ஆதியாகவும் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலிருந்து நீ ஒன்பதாம் வசனமுடைய வாசித்தால் இந்த ஏசா தன் தம்பியாகியாக்கோவை தன் தகப்பன் ஆசீர்வதித்து அனுப்பின வார்த்தை என்ன என்றால் நீ காணான இடத்தில் பெண் கொள்ளாத போய் சேருது அதுதான் நாங்கள் சொல்கிறார் ஏசா இதனால் இந்த காணாரியர் தன் தகப்பனுக்கு அறுவருப்பானவர்கள் என்பதை ஏசா இப்போதான் அறிகிறான் அந்த ஒன்று ஆசிரிய பெண் என்று சொல்ல நேரத்தில் அவன் அறியலை அப்பா தான் நம்ம ஆசிரியக்கிறார நம்ம காணாரி சில பெண் கொண்டாலும் அப்பா அன்பு நமக்கு இருக்க அவர் ஆசிரியக்க போகிறார் என்ற இடத்துல தான் இருக்குது இங்கு ரெபேக்கால் ஈஷாக்கிடத்தில் பேசின வார்த்தைக்கு அப்புறம் இப்போதான் அறியுகிறான் ஐயோ நம்முடைய அப்பா காணாநி ஸ்திரிகள் மேலே ரொம்ப கசப்பாக இருக்கிறாரே அப்படி நீ இந்த ரமேக்காலுடைய செயல்பாட்டுக்கு பின்பு யாக்கோவை ஆசீர்வித்து லாபனிடத்தில் அனுப்பி நீ காணியானிடத்தில் பெண் கொள்ளக்கூடாது என்ற வார்த்தையை ஏசா கேட்ட உடனே அவன் திடுக்கிட்டு உடனே போகிறான் ஆபிர காமுடைய குமாரன் ஆகிய அவன் பெண் கொண்டான் ஐயோ நம்ம தவறு செய்துவிட்டோமே நம்ம அப்பாவுக்கு இது வந்து ரொம்ப அருவறுப்பாக இருக்கே என்று ரிவேக்காலின் நேச வைராக்கியத்தின் செயல்பாடுகளுக்கு அப்புறம்தான் ஏசா அறிந்து உணர்ந்து ஆபிரஹாமின் குமாரனாகி இஸ்மேலின் குமார்த்தைகளை பெண்கொண்ட நினரிடத்தில் தான் செயல்பாடு இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கிறோம் ரிவேக்கால் மகனை அனுப்பிய சாட்சி ஆறுதலான வார்த்தை சொல்லி அனுப்பிய சாட்சி அங்கே தாயும் மகனும் பிரியும்போது உள்ள நேரடியான சம்பவங்கள் யாருக்கு தெரியும்னா மூசைக்கு நன்றாக தெரியும் அவர் அதை எழுதலை கடவுள் கடவுளுக்கு அப்புறம் மூசைக்கு தான் அது தெரியும் எப்படி தாயும் மகனும் பிரிந்தார்கள் அவர் எப்படி அந்த காட்டுக்குள்ளே போய் படுத்து கிடக்கிறார் தன்னந்தனியனாக படுத்து கிடந்த இடத்துல கடவுள் நெடியாக அவருக்கு தரிசனமாகி அவரோடு கடவுள் நேரடியாக பேசுகிறார் யாக்கோ இப்படி யாக்கோவுடைய வாழ்க்கை என்பது ஏதுமற்ற நிலையிலே தன்னந்தனியனாக கடவுளுடைய வார்த்தை தான் என்ற இடத்துல அவன் மாமனார் வீட்டுக்கு போய் அங்கு ராகைகளை கண்டவுடனே சத்தமிட்டு அழுகிறான் யாக்கோவுடைய வாழ்க்கை இது தொடங்கி முழுவதும் வருத்தமும் சஞ்சலம் என்ற இடத்துல தான் வாழ்க்கை அதான் நம்ம படிக்கணும் பயம் பயம் வருத்தமும் சஞ்சலமும் ஆனால் இறைமையாக முப்பத்தொன்று மூன்றாம் வசனம் அனாத சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன் காரணித்தினாலே உன்னை இழைத்துக்கொண்டேன் ஏசியா நாற்பத்தி மூணு ஒன்றிலே யாக்கோவே சுரவேலே உன்னை சிருஷ்டித்தேன் உன்னை உருவாக்கினேன் நீ பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் நீ என்னுடையவன் என்ற வார்த்தையில் தான் ரெபேக்கால் என்னுடைய அந்த அன்பு அந்த யாக்கோபு மேல் எவ்வளவு பட்சமாக இருந்து யாக்கோபாக்காக யாக்கோபுக்காக தாய் இந்த செயல்பட்டால் என்ற இடத்துல கடவுள் அதை ஏசியா நாற்பத்தி மூணு ஒன்றிலே கொண்டு வரக்கூடிய இடத்திலே என்னுடைய வாழ்க்கை வருத்தம் சஞ்சலமாக இருந்தாலும் அநாதி என்ற இடத்திலும் காரணி என்ற இடத்திலும் இருக்கிறது என்பதை தான் இந்த நாளிலே ரெபேக்காளுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய போதனையாக இருக்கிறது இந்த நாள் நமக்கு ஒரு நல்ல ஆறுதலின் தைரியத்தினால் நம்பிக்கையினால் இந்த நாள் ஒரு ஆசிரியக்கப்பட்ட ஒரு நாளாக இருக்கிறது நம்முடைய சிஸ்டர் இந்த உண்மைகள் அனைத்தையும் எப்படியாயுது அதை மேன்மைப்படுத்த வேண்டும் அதிலே மேன்மையை கொண்டு வர வேண்டும் என்ற வாஞ்சை அளவில்லாமல் அவர்களுக்கு இருந்தது ஆனால் அவங்களுடைய நாட்களில் அதை புத்தக வடிவாக அவர்கள் தாய்மார்களே கொண்டு வந்து அநேக புத்தகங்கள் எழுதி வைத்திருக்காது அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது ஆனால் இந்த ரெண்டு ஆண்டு காலமாக நாம் அதை என்ன செய்கிறோம் என்றால் தேவனே நமக்கு சூழ்நிலை ஏற்படுத்தி இந்த கொரோனா வந்தனால்தான் அது ஆன்லைன் மூலமாகவும் அது வெளியே போகக்கூடிய அளவில் தேவனே சென்றார் அவங்களுடைய காலங்களுக்கு பின்பும் அது இப்படி ஆண்டவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறியலாம் இந்த ரெண்டாண்டு முடிவிலே இந்த நாளிலே அது ரிட்டர்ன் என்ற இடத்திலும் ஆடியோ வீடியோ என்ற இடத்திலும் இணையதளத்திலே எழுத்தின் வடிவமாகும் அது ஒலி ஒளி என்ற இடத்திலும் மூன்று பகுதியாக இணைத்தளத்திலே இந்த நாளிலே அது வெளியே கொண்டு வரக்கூடிய இடத்திலே தம்பி அதை சிறப்பாக செயல்பட்டு அதை சிறப்பித்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம் இந்த நாளிலே இந்த ஊழியத்துக்கு இருக்கிறது இந்த தாய்மார ஊழியங்கள் இந்த பெந்தை ஊழியங்களுக்கு இருக்கிறது அது அநேகர் புரோஜனப்படக்கூடிய அளவிலே இந்த நாள் நமக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கிறது என்பதை நம் அனைவரும் நம் மகிழ்ச்சிக்குள் கொண்டு வரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது அதுதான் முக்கியம் இப்படி இந்த விளையாடப்பட்ட சத்தியங்கள் இங்கே வெளிப்படுத்தப்பட்ட வெளியேறப்பட்ட சத்தியங்கள் இந்த உலகத்தில் எங்குமே இல்லை அதுதான் சொல்வாங்க இதெல்லாம் உலகத்தில் எங்கு இல்லையே அவங்களோட பெண்டிகாஸ்டில் இருக்க அநேக தொடர்பு கொள்ள போதெல்லாம் இதெல்லாம் போகும் நீங்களாம் இப்படி காஞ்சி கிடக்கிறீங்களே ஒன்றும் இல்லாமல் இருக்குங்களே என்று தான் அவர்கள் அநேகர்களூட அவங்க போவாங்க ஒரு தடவை இங்கிருந்து ஒரு ஃப்ளைட்டில் ஒரு ஃபைத்தோமுக்குள்ளே போய் ஒரு ரெண்டு நாள் சிஸ்டர் தங்கிட்டு வந்தாங்க அவங்க யாருக்கு தெரியாது இப்படி அவங்க இங்கிருந்தே அவங்க எங்கெல்லாமோ போயிட்டு வந்திருக்கிறாங்க பாருங்கள் அதைத்தான் நான் பெற்றுக்கொள்கிறோம் ஃப்ளைட்லேயே அங்கேருந்து போய் ஃபைத்தோங்களை தங்கி ஃபைத்தோங்களே ரெண்டு நாள் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்திருக்கிறாங்க இப்படி நம்ம அறியாத சம்பவங்கள் எவ்வளோவாக இருக்கும் இந்த பில்டிங் விஷயத்துக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா எத்தனையோ லட்சங்கள் இதெல்லாம் அங்கேருந்து அப்படியே நம்பரில் விழுந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு அவங்களோட அங்கே இருந்ததுனால அது சிஸ்டர் அங்கு பயிற்சிக்க பயிற்சிக்கப்பட்ட இடத்தில்தான் அவர்கள் வாழ்க்கை அங்கு பயிற்சிக்கப்பட்டார்கள் அந்த பயிற்சி அந்த பயிற்சியின் முதிர்ச்சியில் தேவன் இப்படி ஒரு திட்டத்தை இங்கு கொண்டு வந்து அது செயல்பட வேண்டும் என்ற கட்டமைக்குள்ளே அவை கட்டமைத்து எனக்கு பிரசங்கம் என்ன தெரியும் வேறு எதுவுமே தெரியாது இன்றைக்கு அப்படித்தான் அதுதான் இந்த நாளிலே அவங்கள் மய்மைக்குள் பிரவேசித்த பின்பும் தேவன் அதை இப்படி வழி கொண்டிருக்கிறார் இணைய தளத்திலே இந்த நாளிலே அது எழுத்திலும் அது ஒலியிலும் ஒளியிலும் என்ற இடத்துல அது முழு உலகத்துக்கும் பிரோஜனப்படக்கூடிய அளவில் இதனாலிருந்து அனைவர் ஃபோன் பண்ணி கேட்கிறார்கள் வெளிநாடுகள் முழுவதும் அதை கேளுங்கள் சிங்கப்பூர் மலேசியா இலங்கை இன்னும் ஆஸ்திரேலியா இன்னும் பல இடங்களிலும் இந்த உண்மைகள் வெளியே போகக்கூடிய அளவிலே ஆண்டவர் ஏற்ற காரியங்களை தெய்வ நமக்கு தந்திருக்கிறார் சாராளின் மரணம் ஒரு எதிர்பாராத மரணம் அது மோசையோடு இணைந்த ஒரு மரணம் மோசை சிலவில் ஜனங்களை எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்ற இடத்துல அந்த மரணம் இருக்கிறது அது வேதம் அது விவிலியம் அது பைபிள் என்ற இடத்துல பரியாசம் பண்ணக்கூடிய இடத்திலே தமது பரியாசம் என என்ற இடத்துல வைராக்கியம் உள்ளதாகவும் அற்பமாக எண்ணப்பட்ட இடத்துல தெரிந்து கொண்டார் என்ற இடத்திலும் மாம்சமான ஒருவனும் தேவனுக்கு முன்பாக மேனை பாராட்டக்கூடாது என்ற இடத்திலே ஆதியாக இருபத்தி மூன்றிலே அது சாராளின் மரணம் ஒரு சிறப்பு பெற்ற ஒரு இடத்திலே இந்த மரணம் இருக்கிறது இந்த சாராளுக்கு பின்பு அந்த ஒரு ஏற்ற துணை என்ற இடத்துல அந்த ஈசாக்கு ரெபேக்கால் என்ற அதை சாராள் வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியாத ஒரு நிலையில் தான் சாராளில் மரணம் இருந்தது இந்த நாளிலும் அந்த என்ற அந்த பெண்மணி அவ்வளவு எவ்வளவு மேன்மை உள்ளவள் என்பதை இந்த நாளிலே நாம் தெளிவாக ஈசாக்கு ஏற்ற துணையாக இருந்தது ஈசாக்குடைய குறைவுகளை ஒரு நிறைவுகளுக்கு நிறைவுக்குள் கொண்டு வந்த தவிர்க்கக்கூடிய இடத்திலே தவிர்த்து சேர்க்கக்கூடிய இடத்திலே சேர்க்கக்கூடிய இடத்திலே அவள் செயல்பட்டாள் என்பது ஒரு மகனை எந்த அளவுக்கு அவள் நேசித்தாள் என்ற இடத்தில் அந்த மகனுக்கு சேதம் வரக்கூடாது என்ற இடத்தில் வயிற்றுக்குள்ளே உள்ள மோதலிலே தேவன் அவளோடு பேசுகிற வார்த்தையை வயிற்றுக்கு வெளியே வந்த பின்பும் அந்த மோதல் இந்த யாக்கோபுக்கு எந்த சேதத்தை உண்டாக்க முடியாது என்ற இடத்தில் அந்த கொலைபாதகனை தேவனு முகத்தைப் போல காணக்கூடிய ஒரு காட்சியை விட வார்த்தை செயல்பாட்டுக்குள் கொண்டு வந்தது என்பதை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொண்டோம் எனவே ஆசீர்வாதத்துக்கு தகுதி இல்லாதவனை ஒரு ஆசீர்வதிக்கக்கூடிய இடத்திலே அவள் செயல்பட்டு வெற்றிபட்டாள் என்ற இடத்திலும் நாளிலே அவட வாழ்க்கையை நாம் கற்றுக்கொண்டோம் எனவே இந்த ஆண்டு முழுவதும் ரபே என்ற பெண்மணியின் ஈஸ்வாக்கின் ஏற்றை துணை என்ற இடத்திலே அவள் மேன்மையாய் செயல்பட்டாள் என்ற போதனை தாய்மார்கள் சகோதரிமார்கள் ஸ்திரிகள் ஒவ்வொருக்குரிய ஒரு நிறைவான ஒரு மேலான போதனையாக இருக்கிறது நாளிலே நாம் முழங்கால் பிடிக்கிட்டு தாழ்த்தி தேவ சமூகத்திலே நம்ம ஒப்பு இந்த நாள் நமக்கு ஒரு ஆறுதலின் தைரியத்தின் நம்பிக்கையின் நாள் எதிர்பாராத சாராளின் மரணம் என்ற இடத்திலும் நாம் நாம் கற்றுக்கொண்டோம் ஒரு ஈசாக்கு ஏற்ற சுனை என்ற இடத்திலே ரபே நாம் கற்றுக்கொட்டும் நாளிலே இந்த உண்மைக்கு தாழ்த்தி நம்மை ஒப்பு ஒரு ஆசீர்வாதம் தலையில் வந்து இறங்கட்டும் நன்மையினால் ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படுவோம் இந்த ஊழியத்தின் மேன்மைகள் இந்த ஒலும் முழு உலகத்தில் வழிபடக்கூடிய இடத்திலே இளையதளத்திலே ஆண்டவர் அந்த வாஞ்சியை நிறைவேற்றக்கூடிய இடத்திலே அந்த வாக்குத்தம் ஆமன்றும் ஆமேன் என்று பேர் அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய தலையில் இறங்கட்டும் அவனுடைய ஐக்கியமும் நம்மடும் சகல பரிசுத்தவான்களோடும் இணையதளத்தின் இந்த ஊழியங்களோடும் இந்த தாய்மார்கள் ஊழியர்களோடும் இந்த பெந்த கொசே ஊழியர்களோடும் கத்தடைய வர்க்க பரியந்தம் எப்போதுக்கும் குடையிருப்பதாக Leleya Leleya Leleya Leleya Leleya Praise the Lord.